நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போது பைனாப்பிள் கொஜை செய்ய தேவையான பொருட்கள் பைனாப்பிள் ஒன்று தயிர் ஒரு கப் காஞ்ச மிளகாய் ரெண்டு மிளகத்தூள் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உப்பு ருசி கேப்ப மஞ்சப்படி கால் ஸ்பூன் சக்கரை நாலு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கருப்பிலை கொத்தமல்லி புதினா சிறிது அளவு செய்முறை முதல்ல பாதி பைனாப்பிள் கட் பண்ணிப்போம் அதை எடுத்து பாதி பைனாப்பிள மிக்சியில் பொடியாக கட் பண்ணி போட்டு அது ஒரு காஞ்சி மிளகா போட்டு இந்த பாதி பைனாப்பிளையும் இந்த ஒரு காஞ்சி மிளகா நல்லா ஃபைனாக அரைச்சிடுவோம் இன்னொரு பாதி பைனாப்பிளில் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் ஸ்டவ் பாத்த ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த கடுகு போட்டுருவோம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு காஞ்சி மிளகா கட் பண்ணி போட்டு திக்கிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் துண்டுகளை போட்டு அதை வதக்குவோம் நல்லா வதங்கினவுடனே அதில் ரெண்டு ஸ்பூன் சுகர் போடுவோம் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டு வதக்குவோம் அது வந்து நல்லா வேந்துட்டுருக்கும் நல்லா வதங்கிடும் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகுன உடனே இந்த அரைச்சி வச்சிருக்கோல்லையா பைனாப்பிள் மிக்சர் அதை எடுத்து இதில் கொட்டிடுவோம் இந்த வேந்துன்றிருக்க பைனாப்பிளோட கொட்டிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது தண்ணி விட்டு இன்னும் கொதிக்க விடுவோம் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சுருவோம் கெட்டி தயிர் ஒரு கப் எடுத்து நல்லா பீட் பண்ணிப்போம் அதில் வந்து கால் மஞ்சள் படி தேவையான உப்பு போட்டு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணிவிடுவோம் பீட் பண்ணிவிட்டு இது இது வெந்த உடனே இந்த வெந்து இருக்கிற இதில் அந்த தயிர் கலவையை கொட்டிடுவோம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிளே அதை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா सुबह बने टेस्ट एंड हेल्दी पाइनएप्पल गुज्जू तैयार रेसिपी परंग और अगले वीडियो संधिपோம்